அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை துணை நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவளியிலும் தேசியமானவர் இந்த சிந்தனை தலைப்பு பாராட்டு ஒருவரை பாராட்டும் போது அவர்கள் ஒரு வாக்கியத்திற்கு தகுதியுடையவர்கள் என்றால் ஒரு வார்த்தை தான் சொல்ல வேண்டும் ஒரு பூங்கூத்திற்கு தகுதியுடையவர்கள் என்றால் ஒரு பூவை மட்டும் தந்தால் போதும் ஏனென்றால் மிக குறைவாக உபயோகிக்கும் போது சொற்களின் சக்தி அதிகரிக்கிறது நாம் எப்போதாவது பாராட்டுகின்ற போதுதான் பாராட்டப்படுபவர்களுக்கும் மகிழ்ச்சி கிடைக்கிறது நம்முடைய பாராட்டு வள்ளுவர் கூறும் ஊடலை பற்றி இருக்க வேண்டும் அதாவது சாம்பாரில் இருக்கின்ற மிளகாய் கண்ணுக்குத் தருகிறது ஆனால் உப்பு கண்ணுக்கு தெரிவதில்லை அதே நாம் பாராட்டுவதும் அளவோடு இருப்பதோடு பூடகமாகவும் மென்மையாகவும் இருக்க வேண்டும் அப்போது அது முழுமையான பயனை தரும் சிந்திப்போம் நல்ல செயல்களை தகுந்த விதத்தில் பாராட்டுக்களை தெரிவிப்போம் நன்றி